الى يوم الدين முஸ்தபாஹி சல்லு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாடுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த புனிதமான பள்ளிவாசலுடைய கண்ணியத்துக்குரிய இமாம்களே இங்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து மனித வாழ்க்கையோடு தொடர்புபட்ட இருவகையான பிரச்சினைகள் இருக்கின்றன என்று நாம் ஒரு பயானிலே குறிப்பிட்டமை உங்களது நினைவில் இருக்கும் என்று நம்புகின்றேன் ஒரு வகை பிரச்சினையை உடனடி பிரச்சினைகள் என்றும் மற்றொரு வகை பிரச்சனைகளை நித்திய பிரச்சனைகள் என்றும் நாம் அடையாளப்படுத்துவோம் முதல் வகை பிரச்சினையை நாம் எமது வா உலக வாழ்வோடு தொடர்புபட்ட பிரச்சனைகள் உணவு உடை வீடு சுகாதாரம் கல்வி முதலான பிரச்சனைகள் இத்தகைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக அண்ண வளங்களை வழங்கிருக்கிறான் ஆனால் எமது நித்திய பிரச்சனைகளான நாம் எங்கிருந்து வந்தோம் எங்கு செல்லப்போகிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் எமது வாழ்வின் இறுதி நோக்கம் என்ன இலட்சியம் யாது வழிகாட்டுவதற்காக எமது வாழ்க்கின் சொல்லித் தருவதற்காக மனித சமுதாயம் என்று தோன்றியதோ அன்று முதல் திரை தூதர்களை அனுப்பி வைத்தார் இந்த வகையில் மனித இனம் தோன்றிய நாள் முதல் மனித சமுதாயத்துக்கு இந்த நிச்சய பிரச்சனைகளுக்கான சரியான விளக்கத்தை கொடுப்பதற்காக திரை தூதர்கள் வந்தார்கள் நபிமார்களும் வந்தார்கள் இந்த வரிசையிலே உலகிலே தோன்றியிலே இறுதி நபியாக வந்தவர்கள் தான் முகமது ரசூலுல்லாஹி சல்லு அலி அவர்கள் இந்த எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் மனித சமுதாயத்துக்கு வாழ்க்கையின் நோக்கத்தை நித்திய பிரச்சனைகளுக்கான தீர்வை சொன்னார்கள் இரண்டாவது அவர்கள் என்ன சொன்னார்கள் எந்த செய்தியை சொன்னார்கள் வாழ்க்கை நோக்கம் என்ன என்பதை எடுத்து சொன்னார்கள் என்பதை சொல்கிறது நாம் அவருடைய சமுதாயத்துக்கு அனுப்பி வைத்தோம் அவர் தமது சமுதாயத்தவர்களை விழித்து எனது சமுதாயத்தவர்களே நீங்கள் அல்லாவுக்கு மாத்திரம் இபாத செய்யுங்கள் அவன் இல்லாமல் வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஒரு இறைவன் இல்லை என்ற செய்தியை சொன்னார் அல்லாவை இபாதை செய்வதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிற செய்தியை சொன்னார் நபி ஹூ அலிசலாம் அவர்கள் தனது சமுதாயத்தவர்களுக்கு மத்திய நபியாக வந்த போது எந்த செய்தியை சொன்னார்கள் என்று சொல்கிறது வர்களே நீங்கள் அல்லாவுக்கு விவாதம் செய்யுங்கள் அவன் இல்லாமல் வேறு இலா உங்களுக்கு இல்லை என்று அவர் சொன்னார் என்றால் அவர்கள் சமூக என்ற சமுதாயத்தவர்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் அவர்களும் தனது விழித்து வாழ்க்கையின் சகோதரர் அனுப்பி வைத்தோம் என்ன சொன்னார் இவாத செய்யுங்கள் அவனை தவிர வழங்கி வழிபடுவதற்கு வேறொரு இறைவன் இல்லை என்று சொன்னார் அவர்கள் மதியன் என்ற பிரதேசத்தில் வாழ்ந்த சமுதாயத்தவர்களுக்கு அவன்றி மாலக்கும் உங்களுக்கு வேறொரு கடவுள் கிடையாது என்று சொன்னார் இவ்வாறு மனித வாழ்க்கையின் இறுதி நோக்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக மனித வரலாறு நடிகளும் நபிமார்களும் ரசூல்மார்களும் வந்தார்கள் ஒவ்வொரு நபியும் சொன்னதா அல் குரான் சொல்கிறது சொல்கிறது எந்த ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு இறை தூதரை அனுப்பாமல் அந்த சமுதாயத்தை நாம் தண்டித்தது கிடையாது எனவே அல்லாஹ் மனிதர்கள் மறுமையில் நமக்கு செய்தி கிடைக்கவில்லை வாழ்க்கை நோக்கத்தை யாரும் சொல்லித்தரவில்லை என்று சாட்டுப்போக்கு சொல்லக்கூடாது என்பதற்காக எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் இறை தூதர்களை அனுப்பி வைத்தான் என்று அப்பொருள் சொல்கிறது இந்த வரிசையிலே இறுதியாக வந்தவர்கள் தான் அல்ல அறிவு செல்லும் அவர்கள் இந்த அல்லாவுடைய தூதை முழுமைப்படுத்துவதற்காக சம்பூர்ணப்படுத்துவதற்காக அவர்கள் வந்தார்கள் الله உங்களை நாம் இந்த சாட்சி பாரக்கூடியவராக தீன்தான் சத்தியமானது உண்மையானது என்பதற்கு சாட்சி சொல்லக்கூடியவராகவும் இந்த தீனின் அடிப்படையில் வாழ்ந்தால் உங்களுக்கு சுவனம் கிட்டும் சுவர்க்கம் கிடைக்கும் என்ற சுப செய்தியை நச்செய்தியை சொல்லக்கூடியவராகவும் நதீரன் இந்த தீனை விட்டு நீங்கள் விலகினால் நரகம் செல்ல வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை மக்களை அழைக்க கூடியவராகவும் அவனது அனுமதி கொண்டு அவன் பக்கம் அழைக்கக்கூடியவராகவும் இருளிலே வாழ்கின்ற மனிதர்களுக்கு ஒளி விளக்காகவும் உங்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லா சுபூல்ல வந்தார்கள் அல்லாவுடைய சத்திய தீனுக்கு சாட்சி சொல்வதற்காக வந்தார்கள் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை என்ற அந்த சாட்சியத்தை சொல்வதற்காக வந்தார்கள் இந்த தீனை பின்பற்றினால் மட்டுமே நீங்கள் மறுமையில் நீங்கள் உட்பட வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை செய்வதற்காக வந்தார்கள் அல்லாவின் பக்கம் அவனது அனுமதியோடு அழைத்து செல்ல வந்தார்கள் இருள்மயமான சூழ்நிலையிலே வாழக்கூடிய மனித சமுதாயத்துக்கு ஒளிப்பிளம்பாக ஒளிவிளக்காக வந்தார்கள் வடிவத்தை கொடுக்கிறார்கள் உலகில் தோன்றிய எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் அல்லாஹுடைய ஜீன் என்ற வகையில் இஸ்லாத்தை தான் போதித்தார்கள் அதுவல்லாத மற்றொரு மார்க்கத்தை எவரும் போதிக்கவில்லை அல் குரான் அடித்து சொல்கிறார் இப்ராஹிமும் ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما عليه السلام ஒரு கிறிஸ்தவராக இருந்தார் அவர்களே சொல்கிறது அவர்கள் சொல்வதாக அல் குரான் சொல்கிறது வாழ வேண்டும் என்று அல்லாஹுவினால் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று நபினு சொன்னார் என்றால் குரான் சொல்கிறது முஸ்லிமாகத்தான் இருந்தார்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருந்தார்கள் குரான் சொல்கிறது நபி ஈசாவுடைய சீடர்கள் சொன்னார்கள் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நபி ஈசாவே நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார்கள் நபி அகூப் அலிஸ்லாம் அவர்கள் தனது பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார்கள் வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு உபதேசம் வசிய சொல்கிறேன் என்று சொன்னார்கள் எனவே மனித வரலாறு நெடுகினும் அல்லாவினால் இறக்கப்பட்ட மார்க்கம் ஒன்றுதான் அது இஸ்லாம் தான் அதுதான் மூல மார்க்கம் முதல் மார்க்கம் அதுதான் இறுதி உலகத்தில் நிலைக்கிற மார்க்கம் எனவே அல்லாஹ் முடிவாக சொன்னான் இன்ன அல்-தீனு 'இந்த அல்லாஹ் அல்-இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாமாக்கி இருக்கிறது. மற்றொன்றடிலே அல்லாஹ் சொல்கிறான், "உம்ய யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல் மின்ஹு வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் காஸிரீன்." யார் இஸ்லாம் அல்லாத ஒரு கொள்கையை சத்தியமென்று உண்மை என்று ஏற்றுக்கொள்ளாரோ நிச்சயமாக அவருடைய அந்த கொள்கை அந்த மதம் மார்க்கம் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மறுமையில் அவர் நிச்சயமாக நஷ்டவாளிகளிலே தான் இருப்பார் என்று அDictam திருத்தமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். முழுமைய சமுதாயத்துக்கும் உலகம் முடியும் வரைக்கும் தருவதற்காக வந்தவர்கள் தான் ஒரே ஒரு கல் மாத்திரம் பூர்த்தி செய்யப்படாத அந்த கல் தான் நான் என்று சொன்னார்கள் இஸ்லாம் என்ற அந்த கட்டடம் அலி இஸ்லாம் அவர்கள் காலம் முதல் கட்டப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட அந்த இஸ்லாம் என்ற கட்டடத்தில் ஒரு கல் எஞ்சி இருந்தது அந்த கல் மாத்திரம் வைக்கப்படாமல் இருந்தது அந்த கல்லாகவே நான் வந்தேன் அத்தோடு இஸ்லாம் என்று இந்த கட்டடம் சம்பூர்ணமடைந்து விட்டது என்று சொன்ன சொன்னார்கள் அவர்கள் கடைசி நவி அவர்கள் மூலமாக அல்ல நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் வழி இந்த கடைசியாக இறக்கி அருளப்பட்ட அல் குரான் வசனம் அல்யு நான் உங்களுக்கு உங்களுடைய தீனை இந்த சம்பூர்ணப்படுத்தினேன் இதன் மூலமாக எனது அற்புளைகள் அனைத்தையும் முழுமைப்படுத்தினேன் இஸ்லாத்தை மாத்திரம் உங்களுக்கு ஜீனாக நான் ஏற்று அங்கீகரித்தேன் என்ற இறுதி வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் இதுதான் கடைசி வசனம் இதன் மூலம் இந்த காலத்திலே உமர் ரபி அல்ல யூதர்களுக்கு இறக்கப்பட்ட அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்துடைய பின்னர் உமர்ல்லா அவர்கள் கவனிக்கலை ஒரு சகாவி இதை கவனித்து விட்டார்லாஹர்களை பார்த்த போது அவருடைய முகம் கோபத்தினால் சிவத்திருந்ததை கண்டு உமரே அல்லாவுடைய சூலை பார்க்கவில்லையா பின்னா நிற்கிறார்கள் என்று சொன்ன போது உமர் ரவி அல்லா அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் அவர்கள் கோபத்தினால் முகம் சிவக்கு அங்கு நிற்கிறார்கள் உமர் ரவி அல்லாஹர்கள் அல்லாவுடைய தூதரை என்ன நடந்து விட்டது என்று கேட்கிறார்கள் சல்லாஹம் அவர்கள் கேட்கிறார்கள் என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் சௌராத்துடைய ஒரு பிரதி கிடைத்தது அதை வாசிக்கிறேன் ஏன் வாசிக்கிறீர்கள் இது நல்ல விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம் இதை வாசிக்கிறேன் அவர் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் எனக்கு இறக்கி அருகப்பட்ட இந்த அல் குரான் தான் அவருக்கு வழிகாட்டியாக இருக்க முடியுமே தவிர இந்த தௌரா அல்ல உமரே நான் உங்களை என்ன மயக்கத்தில் விட்டு வைத்திருக்கிறேனா உங்களை நான் ஒரு வெண்மையான பாதையில் ஒரு வெளிச்சமான பாதையில் மாசு மறுவற்ற பாதையில் நான் உங்களை விட்டு இருக்கிறேன் அதன் இரவு கூட பகலை போல அதன் இரவு கூட பகலை போல வழிகள சீனாக எல்லா காலத்துக்கும் எல்லா சமூகங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய தீனாக அல்லாஹ் இந்த தீனை அமைத்தார் எனக்கு பிறகு நபி வரப்போவதில்லை என்று சொன்னார்கள் அவர்களோடு முற்று பெற்றுவிட்டது ஆனால் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீன்மத்து வரை இருக்க போகிற தீன் முழுமனித சமுதாயத்துக்கு வழிகாட்ட வேண்டிய தீன் நபி சல்லாடு சொ ஒவ்வொரு நபியும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் அனுப்பப்பட்டார் எல்லோருக்கும் எனவே முழுமனித சமுதாயத்திற்கும் இறுதி வரை வழிகாட்டக்கூடிய தீன் என்ற வகையில் நபி சல்லாஹல் அவர்கள் பிறகு மறைந்ததன் பிறகு அறிமுகப்படுத்து பொறுப்பை சுமந்தவர்கள் யார் சகோதரே சகோதரிகளே நாம் நம்பி முஸ்லிம்களுடைய மனிதர்கள் என்பது பொருள் முழு மனித சமுதாயத்தின் அதுவும் சமுதாயத்தின் அது மணி அரசாகும் பொ குறிக்கல்ல உங்களை நபியாக அனுப்பை சமுதாயத்திற்கும் அறிமுகப்படுத்துகின்ற பொறுப்பை சுமந்தவர்கள் முழுமனி சமுதாயத்திற்கும் எல்லா வழிகாட்டு வழங்கக்கூடிய நாம் ஏற்றிருக்கிற முழுமனித சமுதாயத்தின் முழுமனித சமுதாயத்திற்கும் வழிகாட்ட வந்த தூதர் நமது குரான் முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்ட வந்த குரான் சமுதாயத்துக்கும் இந்த அல்லஹாவை இந்த குரானை அறிமுகப்படுத்துகின்ற இதன் உண்மைக்கு சாட்சி பகர்கின்றவர்களாக நீங்கள் மிக உயர்ந்த சமுதாயமாக சிறந்த சமுதாயமாக நீங்கள் நீங்கள் ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை விளக்குகிறீர்கள் நன்மை என்பது அல்லா சொன்னது தீர்மானிப்பது சொல்லிவிட்டேன் மனிதர்களுடைய நிச்சய பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வை பகுத்தறிவினால் காண முடியாது படைத்த ரப்புதான் அதற்கு வழிகாட்ட வேண்டும் அதற்காகத்தான் இறைத்திதர்கள் வந்தார்கள் அதற்காகத்தான் கேதங்கள் அந்த வகையில் அவர்கள் மூலமாக இவருக்கு இந்த அவர்களுக்கு பின்னால் இந்த மகத்தான பொறுப்பை இந்த சாட்சி சொல்லக்கூடிய பொறுப்பை அவர்களுடைய எல்லா சமுதாயத்தவர்கள் இருந்தும் நாங்கள் வித்தியாசமானவர்களாக நாம் இருப்பதற்கு காரணமே அதான் உலகில் தோன்றிய ஒரு உமத்துக்கும் இந்த பணி கொடுக்கப்படவில்லை ஒரு ரசூல் போக நபி வருவார் இன்னொரு நபி வருவார் மற்றொரு நபி வருவார் இன்னொரு ரசூல் வருவார் இன்னும் பல நபிமார்கள் வருவார்கள் தௌவத்துடைய பணி அழைப்பு பணி இந்த சாட்சி பகர்கிற்கு இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்துக்கு சாட்சி சொல்கின்ற பொறுப்பு நன்மை பொறுப்பு தீமை விளக்குகின்ற பொறுப்பு ரப்பை அறிமுகப்படுத்தும் பொறுப்பு நபி அறிமுகப்படுத்தும் பொறுப்பு அல்லாவுடைய வேதமான அல் குரானை அறிமுகப்படுத்துகின்ற பொறுப்பு அனைத்தும் இந்த உமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் நல்லா சொன்னான் ஏனென்றால் அவர்கள் ஈமான் பொறு கொண்ட நிலையில் நீங்கள் இந்த தீனை வளர்ப்பதற்காக இதற்கு சாட்சி சொல்பவர்களாக இதன்பால் அழைப்பவர்களாக இருக்க வேண்டும் ஒரு மேலதிகம் சிறப்பு கடமை என்று இதனை நாங்கள் சொல்லலாம் எனவேதான் இந்த புரான் வசனத்திலே அல்லாஹு நுணுக்கமாக சொல்லியிருக்கான் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னு பாருங்கள் குத்து ஹைரத்தின் உலகில் தோண்டிய சமுதாயத்தவர்கள் எல்லாம் மிக உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் முழுமனை சமுதாயத்திற்கும் வழிகாட்டுவதற்காக வந்த தலைவர்கள் நீங்கள் தான் நம்மை பார்த்து அல்லா சொல்கிறான் ஏனென்றால் முதலாவது ஈமான் கொண்டவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் எப்படி வர வேண்டும் முதலாவது வர வேண்டும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் அந்த ஈமானோடு நன்மை ஏறி தீமை விளக்குவர்களாகவும் இப்படித்தான் வர வேண்டும் ஏனென்றால் விஷயத்தில் உங்களுடைய சிறப்புக்கு காரணம் ஈமான் அல்ல என்றால் ஏனைய சமுதாயங்களும் ஈமான் கொண்டவைகளாகத்தான் இருந்தன நீங்கள் சிறந்த ஹைரத் என்ற நிலை கோருவதற்கு காரணம் நீங்கள் நபிர்கள் செய்த அந்த பணியை நன்மை ஏவி தீமை விளக்கு இந்த பணியை அல்லாவுடைய தீனுக்கு சாட்சி சொல்கின்ற பணியை அல்லாவுடைய தீமை விளக்குவதை முன்னால் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதர்களே சகோதரிகளே இந்த வகையில் அல்லாவுடைய தீனை வளர்ப்பதற்காக பாடுபடுவது என்பது எமது கடமை என்று சொன்னோம் ஈமானுடைய அடிப்படைகளை ஏற்று இஸ்லாத்துடைய கடமைகளை நிறைவேற்றி அதற்குடாக மாத்திரம் நாம் அல்லாவிடத்தில் உண்மையான மூமிங்களாக கருதப்படுகின்ற நிலையை உருவாக்கி கொள்ள முடியாது ஏற்றுக் கொண்டிருக்கிறோமோ எந்த ஈமானை கொண்டவர்களாக இருக்கிறோமோ அந்த இஸ்லாத்தின் அந்த ஈமானின் உண்மைக்கும் மெய்மைக்கும் சாட்சி பகர்கின்றவர்களாகவும் நாங்கள் மாற வேண்டும் இல்லாத போது நிச்சயமாக அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டிய நிலை இருக்கும் பலரிடம் இந்த கருத்து இல்லை அவர்கள் நினைக்கிறார்கள் நான் அல்லாவிடத்தில் கபூல் செய்யப்படுவதற்கு நான் தனிப்பட்ட முறையில் அமல்கள் செய்து கொண்டால் போதுமான நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் ஈமான் அம்சங்களை எல்லாம் உறுதியாக ஏற்று நம்பி இருக்கிறேன் கடமைகளை நிறைவேற்றுகிறேன் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறேன் இதற்கு மேலதிகமாக நன்மையை தீமையை விளக்குகின்ற பணி இந்த தீவை அறிமுகப்படுத்துகின்ற பணி இந்த ஜீனுக்கு சாட்சி சொல்கின்ற பணி இந்த ஜீனை பணி நமக்குள்ள பொறுப்பு அல்ல என்று நினைப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் இத்தகையவர்களுக்கு சில சாட்டுப்போக்கம் இருக்கிறது குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது ஈமான் கொண்டவர்களை நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் வழிகடக்கூடியவர்களுடைய வழிகேடு உங்களை எந்த வகையிலும் பாதிக்கிறார்கள் நீங்கள் நேர் வழி பெற்று விட்டால் அடுத்தவர்கள் வழிகடுவதானது உங்களுக்கு மேற்கோள் காட்டுவர்கள் நாம் நம்மை பார்த்துக் கொண்டால் போதுமானது அல்லா நாம் நம்மைப்பட்டு தான் விசாரிப்பார் ஏன் அடுத்தவர்களை நாம் பார்க்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு போய் நாம் சொல்லியேன் பிரச்சனைகள் உருவாகும் வீணான சிக்கல் என்று நியாயப்படுத்துவர்கள் எனவே நேரத்துக்கு தொழுது கொள்வது புரிந்து வழிகட்டி சொல்ல ம ஒரு அநாயம் செய்வனை சத்தியத்துக்கு மாற்றமாக நடப்ப அவனது கரங்களை பிடித்து அவன் அந்த அநியாயத்தில் அந்த பிழையில் ஈடுபடாமல் இருக்கும் வண்ணம் இருந்தால் சீமைகளை பார்த்து அனிதிகளை பார்த்து அராஜகங்களை பார்த்து பாவங்களை பார்த்து குற்றச்செயல்களை பார்த்து கண்டும் காணாமல் நாம் நம்மை பார்த்து கொண்டால் போதுமானது நமக்கு அடுத்த விஷயங்கள் அவசியமில்லை என்று நினைத்து வாழ்ப வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லா மருமைக்கு முன்னாடி உலகத்திலே தண்டிப்பான் என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அபூ வக்கரவதி எனவே இந்த குரான் வசனத்தை நீங்கள் பிழையாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள் மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது மனிதர்களே நீங்கள் அல் குரானிலே ஒரு வசனத்தை ஓதுகிறீர்கள் அந்த வசனத்தை பெரிய ஒரு சலுகையாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நேர்வழி பெற்று வழிகளானது ஏற்படுத்தாது சொன்னார்கள் சத்தியமாக நீங்கள் நன்மையை ஏவுங்கள் தீமையை விளக்குங்கள் இல்லாத போது அல்ல தன் பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய தண்டனையை உங்களை அஹ் குரான் விளக்கம் சொல்கிறார்கள் இந்த அல்குரான் உண்மையான விளக்கம் என்ன இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி நன்மையேவி தீமையை விளக்குவது உட்பட எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி நேர்வழி பெற்று விட்டால் அதற்கு பிறகும் மனிதர்கள் ஏற்படுத்தி தவறு அல்லாவுடைய அறிமுகப்படுத்தி அதன் பின்னரும் மனிதர்கள் நீங்கள் நேர்வழி பெற்று விட்டீர்கள் ஏனென்றால் உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் அதற்கு பிறகு மனிதர்கள் வழிகட்டில் இருந்தால் அது உங்களை பாதிக்காது ஏனென்றால் அல்லாவுடன் ஏனைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்தீர்கள் சமுதாய கடமைகளை நிறைவேற்றினீர்கள் அத்தோடு இந்த சன்மார்க்கத்தை இந்த சத்தியத்தை அடுத்த மனிதர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்து இதுவும் கடமை இந்த வகையில் நீங்கள் நேர்வழிப்பட்டு விட்டீர்கள் இவ்வாறு நீங்கள் நேர்வழி பெற்று விட்டால் வழி அதற்கு நீங்கள் குற்றவாளிகள் அல்ல அது உங்களை பாதிக்காது என்பதுதான் இந்த புராணத்தினத்தின் பொருளை தவிர உங்களை நீங்கள் பார்த்துக் என்றால் சத்தியத்தை சொல்லாமல் இருப்பது எடுத்துச் சொல்லாமல் இந்த தீனை மக்களுக்கு அறிமுகப்படுத்தாமல் என்று பொருள் இந்த வகையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் வடக்கு வழிபாடுகளை போல தனிப்பட்ட வாழ்க்கையில் மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவது போல இந்த தீனுக்கு சாட்சி பகல்வது இந்த தீனின் குழந்தை அழைப்பது இந்த சொல்லுவது அவனுடைய அடிப்படையான கடமை அது சொல்கிறது அல்லாவுக்காக எழுந்து நின்று சத்தியத்துக்கு சாட்சி சொல்லுவார்கள் ஆகிருங்க சத்தியம் என்பது அல்லாவுடைய தீன் அதுக்கு சாட்சி சொல்பவர்களாக இருங்க ஒரு மிஷனரி ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு அழைப்பாளர் அவனுடைய வாழ்க்கையின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் தான் இந்த வகையை அதை பிரிக்க முடியாது தூரமாக்க முடியாது அந்த கடமையை நிறைவேற்றாத நிலையில் எவன் தப்பிக்கொள்ள முடியாது அல்லாவிடம் இருந்து தனக்கு கிடைத்த சாட்சியை அல்லாவிடம் இருந்து தனக்கு கிடைத்த சத்தியத்திற்கான சாட்சியை எவன் மறைக்கிறானோ அவனை விட பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும் என்று என்பது அதுக்கு பிறகு அதை மறைச்சிக்கொண்டிருக்கிறா ஒளிச்சு அடுத்தவருக்கு சொல்லாம இருக்கிறானா அவனை விட பெரிய இருக்க முடியும் என்று சகோதரிகளே அடிப்படையான பண்புகளில் ஒன்று ஈமான் இயல்பாக வேண்டிய பண்புகளில் ஒன்றுதான் பாடுபடுவது நன்மைக்காக உழைப்பது நன்மை எடுத்து சொல்வது அடுத்தவர்களுக்கு அதை இட்டு ஒரு அறிவுரை சொல்வது விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இது மூமின் இடம் இருக்கிற இயல்பான பண்பு அல் குரான் சொல்கிறது ஆண்களும் பெண்களும் பரஸ்பரம் நண்பர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பார்க்கிறோம் இருப்பது பண்பு என்று அல் குரான் சொல்கிறது அல்லது தீமை ஏவி நன்மையை தடுப்பது அனைவரும் இணைந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்களோ அதே போல முனாபிக்குகளை நயவஞ்சர்களை அவர்களும் பரஸ்பரம் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தீமையை ஏவி நன்மையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று குரான் சொல்கிறது ஒரு பிரபலமான அல்குரான் என்ற ஒரு திரிகோடு நன்மை ஏவி தீமை விளக்குவது தான் இடையிலான ஒரே ஒரு வேறுபாடு என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் மூமின்களுடைய பண்புகளில் அது உயர்ந்த பண்பு குறிப்பிடத்தக்கென்றால் அவர்கள் தலையாது தெரியுமா அடுத்த மனிதர்களை இஸ்லாசி அழைப்பது விளக்குவது என்று சொன்னால் நாலாந்த வாழ்க்கையில் நாம் நன்மை என்று கருதக்கூடிய விஷயங்களை சொல்வதும் தீமை என்று கருதக்கூடிய விஷயங்களை செய்ய வேணாம் அடங்கும் என்றால் பலரிடம் ஒரு கருத்து இருக்கிறது இந்த ஜீனுக்கு சாட்சி பார்க்கின்ற பொறுப்பு நன்மையை தீமை விளக்கம் அவர்களுக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் புரோகிதர்கள் இல்லை இஸ்லாத்தையை பொறுத்தவரையில் புரோகிதர்கள் இல்லை ஒவ்வொரு மூமினும் அறிந்தவனாக தெரிந்தவனாகத்தான் இருந்தவர் ஆலிம் என்றால் அறிந்தவன் தெரிந்தவன் என்பது பொருள் இல்லை அமல் செய்ய முடியாது யாருக்கும் அமல் செய்ய முடியாது எனவே குறிப்பிட்ட அளவு ஒவ்வொரு மூமினும் ஒரு ஆலிமாக இருப்பான் ஆனால் சிலர் சிறப்பு தேர்ச்சி பெற்றோர்களாக இருப்பார்கள் இது எனது வழி என்ன வழி எனது வழி எனது கொள்கை எனது போக்கு என்ன தெரியுமா மனிதர்களை அல்லஹாவின் பக்கம் அழைப்பது தெளிவோடு அறிவோடு ஞானத்தோடு அரைகுறை அறிவோடு அல்லீரத்தில் அகப்பார்வை அகப்பார்வை என்று சொன்னால் ஞானம் அல்ல ஆழமான அறிவு என்பது பொருள் ஹதீசை பற்றிய நல்ல ஆழமான அறிவு இல்லாண்ட அகப்பார்வை வரும் வரைக்கும் புரிருவாங்க எல்லாரும் அந்த பார்வை எப்ப வரும் கடைசி வராது பொரு மக்களை அல்லாவின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறேன் எனது கொள்கை நான் எல்லாம் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் இதே வழியில் இருக்கிறார்கள் அவர்களுடைய பணியும் வேலையும் நான் செய்கின்ற இந்த வேலை இந்த பணிதான் அதாவது மக்களை தெளிவோடு அல்லாவின் பக்கம் அழைத்தது இது என்று அல் குரான் சொல்வதை பார்க்கிறோம் நபியை பார்த்து சொல்லுமாறு அல் குரான் பணிப்பதை பார்க்கிறோம் எனவே சல்லாஹாம் அவர்களை பின்பற்றுவர்களாக நாங்கள் இருந்தால் அவர்களுடைய பணியை நாம் செய்ய வேண்டும் இதுதான் எனது வழி நான் அழைக்கிறேன் யாரெல்லாம் இந்த பணியை செய்யாமல் இதற்கு சாட்சி பகராமல் இதை எடுத்துச் சொல்லாமல் இருந்தால் நிச்சயமாக வறுமையிலே அல்லாவிடத்திலே நாம் விசாரணைக்கு உட்படுகின்ற வேலையிலே இத்தகைய பதிலை சொல்ல போகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நபி ருக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உ நபிமார்களுடைய பாதை என்பது நபிமார்களுடைய பணி என்பது லேசான பணி அல்ல கஷ்டமான பணி பிரச்சனைகள் வலிந்த ஒரு பணி எனவே இந்த பணியில் ஈடுபடுகின்ற போது மக்களுக்கு நன்மையை சொல்லி தீமையை செய்யக்கூடாது என்று சொல்கின்ற போது வரக்கூடிய சோதனைகள் போது பொறுமையை கடைபிடிப்பது விஷயங்களை சார்ந்ததாகும் என்று தன்னுடைய மகனுக்கு உபதேசித்ததாக சொல்கிறார் இருக்க வேண்டிய அடிப்படையான பண்புகளை ஒரு ஆயத்திலே சொல்கிறார் பூமிங்கள் யார் தெரியுமா தங்களது உயிரையும் பொருளையும் அல்லாஹுடைய பாதையிலே அல்லாவுக்கு கொடுத்தவர்கள் அல்லாஹு நான் உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்களித்து அதற்கு விலையாக பூமிங்களுடைய உயிரையும் பொருளையும் வாங்கிக் கொண்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் யார் அல்லாவுடைய பாதையில் உழைக்கின்றவர்களாக இருப்பார்கள் என்றால் யார் கொடுத்து வர்களாக கருதப்படுவார்கள் என்றால் அவர்கள் எப்போதும் சௌபாவில் இருப்பார்கள் அல் எப்போதும் இபாதத்தில் இருப்பார்கள் அல்ஹாது எப்போதும் அல்லாஹுவை புகழ்ந்த வண்ணம் இருப்பார்கள் அட்டாட்சிகளை பார்ப்பவர்களாக இருப்பார்கள் எப்போதும் அவர்கள் எப்போதும் தீமையை அவர் அல்லாவின் பக்கம் அழைப்பது வாழ்க்கையின் பக்கம் வழியின் பக்கம் அழைப்பது இந்த சத்திய சான் பகிர்வது சாட்சி சொல்வது என்பது இந்த மார்க்கத்திலே பிரிக்க முடியாத ஒரு அடிப்படையான கடமை எங்களிலே இருக்கின்ற சிறியவர்களுக்கு அன்பு காட்டாத பெரியவர்களை மதிக்காத நன்மையை ஏவாத தீமையை தடுக்காத மனிதர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே அவசியத்தை வலியுறுத்துகின்றே இருங்கள் தீமையை விளக்குங்கள் அதை விளக்கிக் கொண்டே இருங்கள் அவ்வாறு நீங்கள் நன்மை ஏவி தீமையை விளக்கவில்லை என்றால் இந்த நீங்கள் என்றால் ஒரு சந்தர்ப்பம் வரும் நீங்கள் அல்லாவிடம் கையேந்துவீர்கள் என்னிடம் கையேந்துவீர்கள் ஆனால் உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் கதருவீர்கள் ஆனால் உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் என்னிடம் நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்னிடம் நீங்கள் உதவி கோருவீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள் எத்தகைய ஒரு நிலை என்று சிந்திப்பார்கள் மற்றும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது சல்ல அல்லாசம் அவர்களை சொல்கிறார்கள் எவன் கைவசம் என்னது ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அந்த அல்லாவின் மீது சத்தியமாக நீங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக நன்மையே வேண்டும் தீமையை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இல்லாத போது ஈடுபடுங்கள் என்று சொல்லார்கள் தான் அறிந்த ஒரு அறிவை இன்மை மறைப்பவர் எத்தகைய பயங்கரமான குற்றத்துக்கு தண்டனைக்கு மறுமையில் ஆளாகுவார் என்று சொல்லுடன் சொன்னார்கள் தான் அறிந்த ஒரு அறிவை அடுத்த மனிதருக்கு பயனுள்ள ஒரு அறிவை மறைக்கிறாரோ நிச்சயமாக மருமையில் அவருக்கு நரகத்திலே நெருப்பிலான ஒரு கடிவாளம் விடப்படும் என்று சொன்னார்கள் நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய அறிவு என்ன அல்லாவை அறிந்திருக்கிறோம் படைத்த ரப்புல ஆளுமினை அறிந்திருக்கிறோம் அந்த ரஃபுல் ஆலுவின் அனுப்பிய நபியை அறிந்திருக்கிறோம் அவனுடைய பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது எத்தகைய மாபெரிய குற்றமாக இருக்கும் வறுமையில் எத்தகைய தண்டனைக்கு ஆட்பட வேண்டியிருக்கும் என்று சிந்திப்பார்கள் மற்றும் ஒரு ஹதீஸ் குதிர்ச்சியை சொன்னார்கள் ஏன் ஒரு தனக்கு பக்கத்தில் இருக்கின்ற அயலவர்களுக்கு சரியான விளக்கத்தை அவர்களுக்கு சரியான உண்மையை சொல்லாமல் இருக்க வேண்டும் அவர்களுக்கு சரியான தெளிவை கொடுக்காமல் இருக்க வேண்டும் நன்மை ஏவாமல் இருக்க வேண்டும் தீமை விளக்காமல் இருக்க வேண்டும் ஏன் அவர்கள் அப்படி இருக்க வேண்டும் மறுபக்கத்தில் அல்லா சொல்கிறான் மற்றொரு சமுதாயம் மனிதர்கள் சத்தியத்தை சொல்கின்ற போது ஏன் அவர்கள் அவர்களிடம் இருக்க வேண்டும் புரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அல்லாம இதை சத்தியமாக சொல்கிறேன் ஒவ்வொரு சமுதாயமும் தன்னோடு இருப்பவர்களுக்கு தன்னோடு வாழ்பவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்லட்டும் அவர்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தட்டும் நன்மையை ஏவட்டும் தீமையை விலக்கட்டும் ல்லாத போது நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மறுமைக்கு முன்னால் இவ்வாறு பிரசங்கம் செய்வது மாத்தமல்ல இந்த பலருக்கு அந்த பிரச்சனை இருக்கும் நாமல் நாம் எப்படி பிரசங்கம் செய்வது எல்லோருக்கும் பயன் பண்ண முடியுமா எல்லோருக்கும் விரிவுரை நடத்த முடியுமா எல்லோருக்கும் பெரிய லெக்சர் கொடுக்க முடியுமா தீனுக்கு சாட்சி பகிர்வது என்பது தீன்பால் அழைப்பது என்பது வெறுமனியை பேசுவது அல்ல முதலாவதாக நாம் எமது சொல்லார் இந்த சாட்சி பகருவது போல வாயால் எடுத்து சொல்லி சாட்சி பகிர்வது போல அதை விட தாக்கமுள்ள ஒரு சாட்சி பகர்கின்ற அமைப்பு தான் எமது செயலார் முன்மாதிரியால் இந்த தீனுக்கு சாட்சி பகர்வது எமது நடத்தியால் இந்த தீனுக்கு சாட்சி பகர்வது இந்த தீன் உண்மையானது என்பதை மக்கள் நமது நடத்தை பார்த்து புரிய வேண்டும் அதான் நாம் செய்கின்ற பெரியதாவா இவர்கள் எப்படி பேசுகிறார்கள் அகலாக்கு எப்படி பண்பாடு எப்படி ஒழுக்கம் எப்படி நடத்தி எப்படி கொடுக்கல் வாங்கல் எப்படி ஆண்கள் எப்படி பெண்கள் எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி குடும்ப வாழ்க்கையோடு எப்படி பழகிறார்கள் எப்படி கரைக்கிறார்கள் எப்படி மனிதர்களோடு கூடி வாழ்கிறார்கள் என்ற இந்த விஷயங்களை மனிதர்கள் பார்ப்பதானது நாம் மனிதருக்கு கொடுக்கின்ற பெரிய தாவா பெரிய அழைப்பு என்றால் இந்த வாயால் செய்யக்கூடிய தாவா மாஷா நிறைய நடக்கு காலத்தில் கூட இந்த மாட்டேடியோ திறந்தாலும் ஆனா நடத்தியால் முன்மாதிரியால காட்டக்கூடிய இந்த நிலைமையோ காண முடியல போல கிளிக்கு ஒரு முஸ்லிம் அல்ல சகோதரர் மத்தியில் யா வாரத்தில் உங்களோட கொடுக்கல் வாங்கல நீங்க துப்புரவாயிருக்கிறீங்களா உங்களோட குடும்ப வாழ்க்கை துப்புரவாயிருக்கீங்க ஒரு பதிவு இருக்கவே இருக்கு லாஸ்ட் சொன்னதுக்கு இல்ல இஸ்லாமிய பார்மென்ட் cuestiones பாக்கறோம். இந்த இந்த இஸ்லாம் तक பாக்கறதுக்கு முன்னால cuestiones பாத்து இருந்தா நிச்சயம் நான் தருக்கு வந்துடுவேன். இந்த cuestiones பத்தி ஐடியாமே இருக்கல. விசுவாசம் பத்தி அதனால கவர்பட்டே இருக்காது. நிச்சயமாக நான் விசுவாஸே பாத்து விட்டு cuestiones பாத்து இருந்தாலோ அல்லது இஸ்லாத்தை பார்க்காம முஸ்லீம்களை பார்த்திருந்தாலும் பார்த்து விட்டு இஸ்லாத்தை பார்த்து இருந்தாலும் நான் இந்த மாற்றத்துக்கு வந்திருக்க மாட்டேன் என்று கெஸ்ட்ரிவன் என்ற பிரபலமான பழைய புப்பிசை பாடகர் யூசுப் இஸ்லாம் மிக பகிரங்கமாக ஒரு பேட்டியிலே சொன்னார் இதையும் நான் சொல்லிக் பாருங்க யூசுப் இஸ்லாம் அப்படித்தான் சொல்றாரு எங்களை பார்ப்போம் நம்மள பார்க்காதீங்க இஸ்லாமே பார்ப்போம் பொய்ங்க முன்ன மாதிரி அண்டைக்கு மறுபக்கம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான் ரசூலை பாருங்க. தக்கத் கான லக்கும் பீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசன. இந்த दीन பாக்கணுமா? அல்லாஹ்வுடைய ரசூல்ல உங்களுக்கு முன்ன மாதிரி இருக்கு. பாருங்க. நாங்க ரைட் ஆபசிட்டா சொல்றோம். என்ன பாக்காதீங்க. நம்மள பாக்காதீங்க. இஸ்லாத்தை பாருங்க. என்ன கூட பாக்காதீங்க. நானே சொல்றேன் என்ன கூட பாக்காதீங்க. இந்த दीन பாருங்க. அப்ப இந்த दीन யார் பிராக்டீஸ் பண்றது இத? பிராக்டீஸ் பண்றது காடி இல்ல. எல்லாரும் दीन பாத்து பாத்து கிடக்கிறாங்க. ஒரே வசனத்தில் சுருக்கமாக காண குரான் அன்னாருடைய வாழ்க்கை குரானாக இருந்தது குரான் எதையெல்லாம் சொல்கிறதோ அதுவெல்லாம் அண்ணாருடைய வாழ்க்கையில் இருந்தது இப்படி சொல்லக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் பாருவது இந்த சரியான கஷ்டமா இருக்குது பாருங்க ரொம்ப கடங்கல் இருக்குது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கண்டிப்பாக தனது வாழ்க்கையால் தவ்வா செய்ய முடியும் அபுல் ஹசன் அலி ரத்வி இந்தியாவிலே வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான இஸ்லாமிய அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ஆரம்ப பகுதியில் அவர் இலங்கைக்கு வந்தால் சரியாக ஆண்டு இலக்கிய ஞாபகம் இல்லை நமது அஹ் கலாநிலையத்துடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவுக்கு வருகை தந்த போது பிரதமர் அதிபதியாக அவர் சொன்னார் தவ்வாவுடைய எல்லா வாயில்களும் மூடப்பட்டிருப்பதாக நீங்கள் கொள்ள முடியும் தவ்வாவுக்கான எல்லா வாயில்களும் மூடப்பட்டிருப்பதாக நீங்கள் கருவி கொள்ளுங்கள் வாயில் என்றும் எப்போ திறந்திருக்கிறது முஸ்லிம் வியாபாரியா போய்பா நம்பிக்கை வேண்டுமா நாணயம் வேண்டுமா நேர்மை வேண்டுமா நீதி வேண்டுமா வாய்மை வேண்டுமா போய்பா சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயம் உருவாக்கப்பட்டிருக்கிறா இந்த முடிவு எடுத்தார் இஸ்லாத்தை தான் இஸ்லாத்திய தழுவ போறேன் இதுதான் உண்மையான மார்க்கம் சத்தியமான மார்க்கம் தந்தை சொன்னார் உண்மையில் அந்த மார்க்கம் நல்ல மார்க்கம் ஆனா அந்த மார்க்கத்தை சேர்ந்த ஆக்கள் நல்லது நல்ல உணர்ச்சி வசப்படாதே எனக்கு உங்களை நல்லா தெரியும் சொன்ன ஆதார சரி இந்த கடைக்கு போய் கடை முஸ்லிமைய கடை அந்த கடைக்கு போய் நீ ஒரு ராத்தல் சீனி வாங்கி கொண்டு வாக்க சீனி கொண்டு வரப்படுகிறது சக்கரை கொண்டு வரப்படுகிறது சரியா இருக்காண்டு நிறுத்தி பார்த்தா குறைவா அவர்களுடைய உண்மையை நேர்மை என்று பார்த்தா எல்லா இடமும் இருக்கிறதப்பா செயற்பாடுதான் முக்கியம் லண்டன் தமிழ் சங்கம் என்ற அமைப்பிலே முஸ்லிம் அல்லாத தகவல்கள் மத்தியிலே ஒரு நாள் இப்போ ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் மற்றொரு பேரவின் காரணமாக கலாமை கேட்டு நரசு கேட்டு ஆச்சரியமடைந்தார்கள் குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்களுடனான உறவுகள் பற்றி குரானும் ஹதீசும் என்ன சொல்கிறது என்ற விஷயங்களை சொன்ன அவர்கள் அழைத்து போனார்கள் அப்போது தலைவர் லண்டன் தமிழ் சங்கத்தின் தலைவர் மிகவும் பாராட்டி பேசலாம் எந்த அளவுக்கு என்றால் அவருக்கு நாங்கள் குரானுடைய கட்டிற்கு பக்கத்தில் என்று நான் வாசிப்பேன் என்று சொன்னார் பகிரங்கம் அப்போது அங்கு ஒரு வயது பெரு இல்ல அவருக்கு ஒரு வயது நான் பார்த்த அளவில் ஒரு எழுவது வயது இருக்கு அவர் சொன்னார் தம்பி நாம் பேசணும் எல்லோரும் சொக்கி போய் இருக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் பெரிய வரவேற்பு பெரிய கவர்ச்சி பெரிய அங்கீகாரம் பிறகு பெரியவர் வந்தார் வந்து அவர் சொன்னார் நடந்ததை தான் நான் சொல்றேன் அவர் சொன்னார் இந்த தம்பி ரொம்ப அழகா பேசினார் நான் ஒரு நாற்பது வருடங்களாக இந்த தம்பியுடைய சமுதாயத்தோடு பழகுவோம் நிலை சிவச்சு வருஷம் இருந்தேன் இப்போது லண்டனில் இவர்களோடு இவ்வளவு காலை விடுக்குவேன் இந்த தம்பி சொல்ற ஒன்றுமே அவரோட வாழ்க்கையில் இல்லை தம்பி நீ ஏமாறாதே ஓப்பனாக சபையில வச்சு சொல்ல அந்த தலைவருக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் பெரிய தர்ம சங்கடமாக போய் விட்டது நானும் அசடி வழியே சிரித்தேன் சிரிக்காமல் பேச விடுங்க சுதந்திரத்தை கொடுங்க பேச ஆக்ரோஷமா பேசுறார் அப்படி இப்படி என்றார் பேசி முடிஞ்சதுக்கு பின்னால் அவருக்கு சொன்னார் நீங்க மன நான் உண்மையை தான் சொன்னேன் இவனெல்லாம் பேனு நீங்க பேசிட்டு போயிருங்க உங்க பின்னால போயிருவான் சும்மா அணியாம அழிஞ்சு போவானா உண்மையை சொல்லலையா நான் கண்டதை கேட்டதை அனுபவிச்சத ரொம்ப கோல்டாகவும் பண்பாடுகளாகவும் பேசிட்டேன் எப்படியோ முதியவர் நானும் அதை பொருட்படுத்தல இப்படியான பிரச்சனை வரத்தானே செய்யும் அப்படியே வந்ததுக்கு பின்னால அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் அதெல்லாம் நான் அரட்டி கொள்ளல வெளிய வந்ததுக்கு பின்னாலிம் தவறுடன் கேட்டார் இவருடைய பின்னணி என்ன என்ன நடப்பு ஏமாற்றப்பட்டவர் பல முஸ்லீம்களால் ஏமாற்றப்பட்டவர் அப்படி இருந்து இப்படி பேசினாலும் நம்மளோடு இன்றும் பழகிறார் அவர் உரிமையை ஓடிப்படி சொல்றார் உரிமையை ஓடிப்படி சொல்றார் அவர் பலரால் ஏமாற்றப்பட்டவர் அதன் பாதிப்பால் பேசுகிறார் அப்ப இந்த ஜீனுக்கு நாங்கள் எத்தகைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜீனுக்கு எப்படியான சாட்சியை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதம் ஒரு வருடமும் நாம் இந்த ஜீனுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்து பார்க்க வேண்டும் எனவே தவறுகளே ஜீனுக்கு சாட்சி பகிர்வது என்பது தவா செய்வது என்பது பேசுவது என்பதை விட முதலாவதும் செயல்படுவது இரண்டாவதும் செயல்படுவது மூணாவதும் செயல்படுவது நான்காவது வேண்டுமென்றால் நாம் இந்த ஜீனை பற்றி பேசலாம் அத்தகைய ஒரு நிலைத்தான் என்ற வேதத்துக்குறை இழிவும் அவமானது அல்லாவுடைய கோபத்துக்கு நிறையாக நிரந்தரமாக அவர்கள் ஆளாகிவிட்டார்கள் என்றால் குரான் சொல்கிறது ஏன் அந்த நிலை வந்தது என்றால் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த அளவு இந்த தீன் வெளிப்படுகிறது அகமத் ஒண்டல்பர் என்பவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இஸ்லாத்தை தழுவிய குடிமகன் அறிஞராக ஒரு தாயாக இருக்கிறார் பல நூறுகளையும் எழுதியிருக்கிறார் இவர் இலங்கைக்கு வந்த ஒரு சமயத்திலே நாங்கள் அவரிடம் கேட்டோம் ஜெர்மன் மக்கள் மத்தியிலே இஸ்லாத்துக்கு எந்த அளவு ஆதரவு இருக்கிறது வரவேற்பு இருக்கிறது அவர் சிரித்தார் சிரித்து சொன்னார் இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு நாம் சொல்கின்ற போது அவர்கள் பண்பாடாக நடந்து கொள்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா நீங்க இந்த மார்க்கத்தை தள்ளி இருக்கிறது எதுவும் கிடையாது உங்களோட சுதந்திரம் நீங்க இந்த மார்க்கத்தை என்ன கோபம் என்ன செஞ்சோம் ஏன் அப்படி கேட்கறாங்க நாங்க சுத்தமா இருக்கிறோம் நாங்க சண்டை சக்கரவு இல்லாம இருக்கிறோம் நாங்க சுகாதாரமா இருக்கிறோம் அசுத்தம் ஒழுங்கு கிடையாது கட்டுப்பாடு கிடையாது ஒத்துமை கிடையாது எல்லா இடமும் சண்டை சச்சரவு பிரச்சனை ஏன் எங்களை அதற்கு அழைக்கிறீர்கள் அழைக்கிறீர்கள் வெளிப்படையாக வேற விஷயம் அந்த அளவுக்கு முஸ்லிம் சொல்லல சத்தமாக இருக்கிறது சத்தம் ஒழிக்கிறது பதில் சொல்லாம் விளக்கம் ஒரு முறை விசாரணை செய்து பார்க்க வேண்டும் உண்மை எந்த அளவு தூரம் மேற்குலக நாடுகளுக்கு போன பிராந்திய முஸ்லிம்கள் முன்னேற்றம் இருக்காது ஒழுங்கில்லாம இருக்கிறதுக்கு அடுத்தவன் சதி செய்யறானா நான் படிக்காம இருக்கிறதுக்கு சதி செய்யறானா கல்லனாவும் குற்றவாளி அவர்களுக்கு அடுத்தவன் சதி செய்யறானா இது நமக்கு நாம செய்து கொண்ட சதி யாரும் சதி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அடுத்தவன் சதி செய்தான் என்று நினைப்பதுதான் பெரிய சளி அப்படி நினைச்சு நினைச்சே சைக்கோலஜிக்கா யார் யாரும் நமக்கு சதி செய்யறாங்க ஒண்ணு இல்லை நான் விரும்புறதுக்கு ஒரே வழி இந்த பின்பற்றது நேற்றிலே ஒரு அறிஞரிடம் கேட்கப்பட்டது மேற்குகம் அவர்களது மதத்தை நோக்கி தூரமானது முன்னேற்றம் கண்டது இஸ்லாமிய உலகம் அவர்களுடைய மார்க்கத்தை நோக்கி தூரமானது வீழ்ச்சி கண்டது எனவே முஸ்லிம்களுக்கு எழுச்சி வேண்டுமா முழுமன சமுதாயத்திற்கும் எழுச்சி வேண்டுமா அல்லாவுடைய திரும்பாமல் எழுச்சி காண முடியாது முன்னேற்றம் காண முடியாது மேம்பாடு காண முடியாது அதை அடைய முடியாது இதற்கு சாட்சி சொல்வர்களாக நாங்கள் மாற வேண்டும் இணைக்க வந்தங்களுக்கு மத்திய நெருக்கத்தை ஏற்படுத்த வந்த தீன் அடிப்படையாக செய்த பணி என்ன களிமத்து ரெண்டு அடிப்படைகள் இந்த களிமத்து தொகைதுடைய களிமாவை மையமாக வைத்து ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தை பாருங்க எத்தனை ஒரு துருப்பாக்கியமான நிலையில் இருக்கிறது என்று பாருங்க முழு மனித சமுதாயமும் உலகமும் வேற்றுமையில் ஒற்றுமை காண முயற்சிக்கின்ற காலத்தில் வேற்றுமையில் என்ன ஒற்றுமை இருக்கிறது அதாவது யூனிட்டி டைவர் எப்படி உலகமும் நடத்துகிறார் என்னென்ன வேற்றுமைகள் இருக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறது இந்த ஆளிப் அந்த பள்ளி அந்த பள்ளி என்ன பள்ளி இவர் எப்படி அவர் எப்படி இவர கொள்கை என்ன அவரை கொள்கை என்ன என்ன கொள்கை கொள்கை என்ன தேட வேண்டியது ஒற்றுமை உள்ளங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தினான் ஒற்றுமை ஏற்படுத்தினான் ஐக்கியத்தை ஏற்படுத்தினான் என்று அதே காலத்தில் ஒரே மா தொழுது விட்டு குறிப்பிட்ட தினங்களில் மீனாவுக்கு போய் அரப்பாவுக்கு போய் முதலிப்பாவுக்கு போய் மீனாவுக்கு போய் எல்லா அமல்களையும் செய்து விட்டு ஊருக்கு தீர்ந்ததற்கு பின்னால் இவர் நேர்வழி அவர் வழிகேடு தறி அது பிழை என்று பிளவுபடுகின்ற கருத்து வேறுபாட்டை பற்றி நான் பேசவில்லை கருத்து வேறுபாடு ஆரோக்கியமானது ஆனால் கருத்து வேறுபாட்டின் பேரால் சமூகத்தில் பிளவும் பிரிவினையும் உருவாகின்ற அளவுக்கு இருக்கிறது என்றார் அடுத்தவர்கள் பார்த்து உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையிலே எதன்பால் அறிக்கிறீர்கள் என்று கேட்க நிலைமை இருக்கும் என்று சொன்னார் ஒரே சாம்ராஜ்யமாக இருந்த முஸ்லிம் முமத் இன்று அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளாக மாறிவிட்டு நாம் பெருமையோடு பேசுகிறோம் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் எத்தனை முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது ஒரு முஸ்லிம் நாடுதான் இருக்கலாம் உண்மையில ஒரு சாம்ராஜ்யம் சொல்றோம் நாடுகள் என்றே நாடாக இருந்தவை ஆனால் பிரிந்து ால் ஒரு கட்டடத்தை நின்று உழைப்பவர்களை உழைப்பது மாத்திரமல்ல முக்கியம் ஒரு நிபந்தனை இயற்கினால் வார்த்தைக்கான உழைப்பு நிலை நடக்குது பிரிந்து போயிருக்கிறோம் எனவே பதிலாக பிளவில பிரிவினை இடத்துல அல்லாவுடைய உதவி வர சொன்னார்கள் எப்போதும் சேர்ந்திருக்கே சேர்ந்திருங்கள் ஒற்றுமையாக இருக்கான் தனித்திருப்போனோடு இருக்கிறார் அளவுக்கு செய்தான் உள்ளே வருன் பிளையும் பிரிவினை ஏற்படுத்துவான் சொன்னார்கள் இந்த அரபு தீபகற்பத்தில் தொடர்ந்தும் தான் வணங்கப்படுகின்ற நிலை இருக்காது என்பதை செய்தான் உறுதியாக அறிந்து அந்த விஷயத்தில் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான் ஆனால் அவன் தொடர்ந்தும் நம்பிக்கை இழக்காத ஒரு விஷயம் இருக்கிறது அதுதான் அத்தஹரீஷ் பைபல் முஸ்லிமின் முஸ்லீம்கள் மத்தியில் மூட்டி விடுவது முஸ்லீம்கள் மத்தியில் பிளவையின் பிரிவினை மேற்படுத்தும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை தொடர்ந்தும் உழைத்துக் கொண்டிருப்பான் என்று சொன்னார்கள் இந்த தீன் நம்மை சேர்க்க வந்ததீன் இணைக்க வந்ததீன் இந்த தீனின் பிளவுகள் பிரிவினைகள் வர முடியாது வரக்கூடாது அவ்வாறு வருவது என்பது என்பதை முதலால் இந்த உண்மத்து ஒரே வணங்கி வழிபடுங்க சேல காட்டாளர் எப்படி அடுத்த மக்கள் அழைக்கிறது இந்த தீனுக்கு சாட்சி பாரக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அன்று அறுபத்தி பக்பத்திலே குல கோத்திர வாதங்களால் விழவுபட்டு பிரிவுபட்டு இருந்த சமுதாயத்தை இந்த தீனை கொண்டு ஒற்று எதிரை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவுடைய பேரின் காரணமாக முஸ்லீம்கள் நல்ல விழிப்புணர்ச்சி இருக்கிறது எழுச்சி இருக்கிறது மார்க்கப்பட்டிருக்கிறது உணர்வு இருக்கிறது இவை பாராட்டத்தக்க விஷயங்கள் ஆனால் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக மாக உடைப்பவர்களாக அனைத்துக்கு முன்பாக கடைபிடிப்பவர்களாக செயலால் இந்த தீனுக்கு சாட்சி சொல்பவர்களாக மாறுகின்ற போது அல்லாவுடைய அருள்னால் முழு உலகமும் இந்த தீனுடைய உண்மையை இந்த தீனுடைய சத்தியத்தை இந்த தீனுடைய யதார்த்த தன்மையை புரிந்து அன்பை வெளிப்படுத்துவதற்காக முயற்சிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உண்மையில் கொண்டு வந்த இந்த தீனுக்கு சாட்சி பகிர்வுகளாக உண்மையான சாட்சி பகர்வுகளாக சொல்லால் நடத்தியால் முன்மாதிரியால் சரியான சாட்சியை உதவியின் காரணமாக உங்கள் மத்தியிலே அவனது உண்மையில் நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் மனிதர்களுக்கு நன்றி கூறாதவர்கள் அவனுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு மத்தியிலே கலந்துரையாடக்கூடிய இந்த மகத்தான வாய்ப்பை எனக்கு தந்த இந்த புனிதமான பள்ளிவாக்களுடைய பரிபாலன சபைக்கு அதன் தலைவர் உட்பட உத்தியோக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அல்லாஹு மேலான நட்பூலியை மறுமையின் பதவியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அதே நேரத்தில் இந்த பள்ளிவாசலுடைய முழு நேர அஹ் நிர்வாக முகாமையாளராக இருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதரர் யூனஸ் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களுக்கு அல்லாஹு தாலா நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஈமானையும் நல்ல உணர்வுகளையும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று இந்த புனிதமான சந்தர்ப்பத்திலே நான் அல்லாவிடம் இறைஞ்சுகிறேன் அதே போல இந்த புனிதமான பள்ளிவாசனுடைய நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களுக்கும் மௌலானா மௌலவி சாலிஹா அவர்களுக்கும் அல்லாஹ் சுபஹான பாலிக்க வேண்டும் அவர்கள் அவர்களுடைய பணியை மிக சிறப்பாக வெற்றிகரமாக செய்வதற்கு அல்லாஹ் சுபஹாலா துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் குறிப்பாகவும் சிறப்பாகவும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் மௌலானா மௌலவி ரஃபியுதீன் மிகவும்ப்பட்டிருக்கிறேன்னைவதற்கு காரணு தாலா அவர்களை அமைத்தான் அந்த வகையில் அவர்கள் என்னோடு நான் விமான நிலையத்தில் வந்து இறங்கியது முதல் இந்த நிமிடம் வரை என்னோடு இருபத்தி நான்கு மணி நேரம் நின்று என்னை பார்த்து என்னை கவனித்து என் சுகதுக்கங்களை எல்லாம் கேட்டு உண்மையில் இந்த நான் இந்த பேசுவதற்கு கருத்துக்களை பரிமாறுவதற்கு அல்லாவுடைய உறுதுணையாக இந்த நிமிடம் வரை நிற்கின்ற அந்த மதிப்புக்குரிய மௌலான மௌலவி ரஃபியுதீன் அவர்களுக்கு அல்லாஹ்பான ஒருத்தாலா மேலான நட்பதவிகளை ஈரு உலகிலும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இவை அனைத்துக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு பல சிரமங்களுக்கு மத்தியில் பல சோழிகளுக்கு மத்தியில் மிகவும்ப்பாக இருக்கின்றட்டு நல்லடிய சகோதரிகளுக்கும் அல்லாஹான நட்பாக்கியங்களையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த அல்லாஹ் எனது குற்றங்களையும் குறைகளையும் இங்கு கூடியிருக்கின்ற அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் சுபஹானால் குருவானாக வசூலுல்லா செல்லவர்கள் அதிக அதிகம் செலவாத்தி சொன்ன அவர்கள் அளவிலான அன்பு கொண்ட கூட்டத்தில் என்றும் அல்லாஹ் சுபஹானாக அல்லாஹுடைய கலாமை ஓதி விளங்கி அதன் அடிப்படையில் வாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக வசூலுல்லா செல்லா உலக வாழ்க்கை வரலாற்றை கற்று அன்னாருடைய சுண்ணாவை கற்று அந்த வகையில் வாழ்க்கை அமைத்துக் கொண்ட நல்லடியார்கள் என்று அல்லா என்னை உங்களை மாற்றியால் குருவானாக எமது தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சமூக உறவுகள் அனைத்திலும் அல்லாஹுடைய ஜீனை மிக அழகாக பின்பற்றக்கூடிய நல்ல மனிதர்களாக நல்ல அடியார்களாக அல்லாஹு அல்புரிவானாக அல்லாஹ் சுபஹானு காத்தல் புரிவானாக முஸ்லிம்களை காத்தல் புரிவானாக முஸ்லீம்க்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் இன்னல்கள் கஷ்டங்கள் அனைத்திருந்து முஸ்லீம்களை காத்தல் புரிவான முழுமனி சமுதாயத்திற்கும் அல்லாஹ் சுபானு இந்த ஜீனை புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக ஹக்கை ஹக்காக புரிந்து அந்த அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்வானாக பாத்தலை பாத்திலாக அறிந்து அதனை தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபானு தாலா எனக்கு உங்களுக்கு அல்வானாக எமது குழந்தைகளை பாக்கியத்தை அல்லா சுபா தருவானை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயற்படக்கூடிய கூட்டத்தின் உண்மையான சாட்சி பார்வையாக்குவானாக அழைக்கக்கூடிய நல்ல அல்லாஹ் எங்களது குற்றம் குறைகளை மன்னித்து எங்கள் அனைவரை கபூல் செய்வானாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகலவிதமான பாக்கியங்களின் தந்த アルபுரிவானாக ரப்னா அத்தினா ஃபித்-துன்யா ஹஸனா வ ஃபில்-ஆஹிரத்தி ஹஸனா வ கினா ஆザபந்-நார் அல்லாஹ் மக்ஸூமனா மின் கஷியத்திமா தாஹுலு பஹு பையனா பையனா மாஅசிஃ மின் ஸாஅத்தி ومن فاتكمات بالغه الى جناتك ومن اليقين ما تخون به علينا مصائب الدنيا اللهم تعالى يسمعنا وابصارنا وقوتنا معك ايتنا وجلوا ال واردت منا وجل صارنا على من بلمنا اللهم نصن على من عذانا اللهم لا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا اكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا يا رب العالمين اللهم لا تدعنا غنم بل غفرت ولا همنا الا فرجت ولا دينا الا قضيتها ولا حادثا من حوائج الدنيا الا كرضان الله قضيتها يا رب العالمين يا اللهم அல்லி ரவாச்சி اللهم மஸ்தீனா அல்லிநா اللهم احفظ الاسلام والمسلمين اللهم احفظ الاسلام والمسلمين اللهم احفظ الاسلام والمسلمين ربنا اغفر لنا والمشايخنا والاخواننا ولوالدينا رب ارحمهما كما ربيانا صغيرا ربنا لا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربيانا صغيرا وصلى الله وسلم على خير خلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين